இருக்கார் அந்த குளமாகவும் இருக்கார் அந்த முதலையாகவும் இருக்கார் எந்த திக்க இருக்கார் நமக்கு நாமம் இருக்கு ரூபம் இருக்கு பேதம் இருக்கு என்கிற அபிமானம் இருக்கிறதுனால எல்லா தேவதைகளும் நாகம் நாகம் கிளம்பி போயிட ஆனால் அப்பொழுது உடனே பகவான் கருட வாகனத்துல வந்தார் கூட்டது நாம ரூபம் இல்லாத அகண்ட வஸ்துவ வந்தது விஷ்ணு விஷ்ணுங்கிற மூர்த்தியாக மட்டும் வந்தாரே அப்படின்னா சாட்சா உனக்கு வரணுமானால் அப்படிதான் அப்படி வந்தார் எப்படி வந்தார்னால் அவர் சீராத்திலேருந்து வந்தார் அல்லது வைகுண்டத்திலேந்து வந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க ஜகன் அந்த யானையாமும் இருக்கார் அந்த குளமாவும் இருக்கார் அந்த மொதலையாவும் இருக்கார் எந்த திக்குலயும் இருக்கார் எந்த திசையிலையும் இருக்கார் எந்த காலத்திலையும் இருக்கார் எந்த வஸ்துவாகவும் இருக்கிறார் நாராயணன் ஆனால் சங்கு சக்கர கதாதரனாக கருட வாகனத்துல காட்சி கொடுத்தார் அப்படிங்கும் பொழுது தத்வதகா அமூர்த்தத்தை அடிப்படையாக கொண்டும் ஆவிஷ்கரணம் மூர்த்தி அப்படின்னு காண்பிச்ச ஆவிஷ்கரணம் மூர்த்தி காண்பிச்சிருக்கு தத்வதகா இந்த அதை காண்பிச்சோமான பிரம்ம மோகனத்திலேயே அப்படிதான் பிரம்ம மோகனத்துல இந்த பூர்ணம்ங்கிற பதம் பூர்த்த பிரம்மத்துக்கு உபயோகப்படுறது அகோபாகியம் அகோபாகம் நந்த கோபிரத ஊகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாத்தனம் என்று பிரம்மதேவன் விழுந்து சேவிச்சு விட்டு கட்டமுட்டையா சின்ன கண்ணன் சின்ன கண்ணனுக்கான குண்டு கண்ணன் அவனை பார்த்து பூர்ண பிரம்மம் அப்படின்னு சொல்றார் பூர்ண பிரம்மம் அவன் இங்கதானு இந்த மரத்தடியில யமுன கரையில அவன் ஏதோ ரெண்டரை வயசு ஆன கண்ணன் அவன் ஏதோ நின்று ரெண்டடி உயரக்கு நிற்கிறான் அவனை போய் பூர்ண வஸ்து அப்படின்னு சொல்றது எதனால கட்ட குட்டிங்க இருக்கான் அவன் தலையில மயில இறக்கிட்டு காலைல கச்ச நான் தெரியறத அவன் இப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்க முடியும் அவர் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கறது மூர்த்தனாக பார்க்கிற கிருஷ்ணன இல்ல ஆனா கிருஷ்ணனா ஆனா அவர் எத பூர்ணம் கிரானா பத்து முன்னாடி அங்க எவ்வளவு கொண்டு போன கன்றுகளோ அவ்வளவு கன்றுகளும் தானே ஆகி அவ்வளவு பசுக்களும் தானே ஆகி மேற்கு சிறுவனும் தானே ஆகி ஒரு காட்சி கொடுத்தார் இல்லையா அந்த ஸ்வரூபத்தை தான் இங்க பூர்ணம் பிரம்ம சனாதனம் என்று சொல்ல அப்ப அந்த ஸ்வரூபத்துல அவர் காட்டினது என்ன எல்லாம் நானே யாவத் சால்பகவோ யாவத் கராங்கிரி அதிகம் விஷ்ணுமயம் உங்க புராணனான விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் சர்வஸ்வரூபோ பபம் அப்படின்னு சொன்னா அப்ப அமூர்த்தமான ஒன்றுதான் அந்த மூர்த்தத்தை சிவலீலையிலே சொல்றேன் பாருங்க சிவனுடைய கலையும் கண்டுபிடிக்க முடியல காலையும் கண்டுபிடிக்க முடியல அதனாலே ஆனாதி அந்தமான வஸ்து அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு தவிர அந்த மூர்த்த பிரம்மம் இல்ல அனாதி அந்தமான வஸ்து தலையில தலைய வந்து கங்கை கண்டுபிடிச்சு விட்டாள் தலையில சந்திரன் கண்டுபிடிச்சு விட்டாள் கங்கையும் சந்திரனும் தலையில்தானே இருக்கார் கால வந்து கும்போதரம் கண்டுபிடிச்சா கும்போதரன் மேல்தானே காலை வச்சிருந்துக்கிறார் அப்ப மூர்த்த பிரபத்தை சொல்லல அங்க அப்ப எதை சொல்லிட்டு இருந்தால் அந்த அமூர்த்தமான அகண்ட வியாபகமான அந்த வஸ்துவை வச்சு சொல்லி தான் ஆதியும் எங்க மூர்த்த பிரம்மத்தை சொன்னா ஆதிய அந்தமும் உண்டு அப்ப ஆதியம் அந்த எப்ப சொல்ல நாராயணம் தான் ஆதி அந்தமும் சொல்லிட்டா நாராயணஸ்வரூபம் தான் அப்ப வேதங்கள் எல்லாம் காட்டப்படுறது அவ்வளவுதான் நீ எந்த லீல எடுத்துக்கோ மூர்த்த பிரம்மங்கிறத தள்ளி அமூர்த்தமான அகண்டமான பரபிரம்ம வஸ்து சொல்றதுக்காகவே உபனிஷா அது நம்மட்டில அடிப்படையான ஞாபகம் புராணங்கள் நிறைய சொல்றது அது விஷயமான லீலைகளும் கதைகளும் நாம் எல்லாம் என்றோகாரம் என்ற சொல்ல எல்லாம் பரமார்த்தம் இல்லை லோக வியகாரம் துறனே செய்த லோகாரம் ஆயிரம் ராம ராவண யுத்தமே நடக்கட்டும் எல்லாம் அவதார விடம்பனம் சொல்றாங்க அவளுமே அவதார விடம்பனம் ஜிதி சம்மார ஜத் ஒரு நிலைக்கு நம்ம போனா உபனிஷத்து பரமார்த்தத்துக்கு நம்ம போத முடியும் அப்பாற்பட்ட அகண்டமான ஒரு வஸ்துவை பிரதிபாதிக்கிறதே உபனிஷத்துக்கும் பொழுது உபனிஷத்து நிலையும் புரிய பிரதிபாதிக்க வந்தது அப்படிங்கறதும் நமக்கு புரிய அடிப்படையில உபிஷத் எல்லாமே நாம் கேட்க தயாரா இருக்கோமான தேவதைகளை வருதோர்த்திகளை பத்தியும் வருதோ எங்கங்க வருதோ அங்கங்கெல்லாம் சொல்லுக்கு மட்டும் அமூர்த்தமான சர்வ வியாபகமான பரமாத்ம வஸ்து சொல்லி அந்த பிரமார்த்த வஸ்துவுக்கு பிரதீகங்களாக உபாசனைக்காக வேண்டி மூர்த்திகளை சொல் அந்த மூர்த்திகளை பிரம்மபுத்தியோட நாம் உபாசிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு சொன்னா என்ன அர்த்தம்னா மூர்த்தியில பிரம்மத்தை பார்க்கிறத காட்டிலும் பிரம்மத்துக்கு அனந்த மூர்த்தி அப்படின்னு பார்க்கறதுதான் ஞான பரிபார் நமோ சுவனந்தாய சகஸ்திர மூர்த்தையே சகஸ்திர பாதாட்சிவாக என்ன அகண்ட வஸ்துவாக ஒண்ணுதான் இருக்கும் அந்த அகண்ட வஸ்து பரபிரம்மம் அப்போ அது பரபிரம்மம் பூரணமானது அந்த பரபிரம்மத்திலேந்து அம்சம் அப்படின்னு எடுத்து நீ சொன்னால் இந்த அம்சம் ஏன் ஆனால் நீங்க சொன்னது ஜகத்து பூர்ணமானது பூர்ணமது அல்லது ஜகத்து பூர்ணமானது பிரம்மத்திலேந்து தோன்றி இருக்கிறதுனாலயே ஜகத்து பூர்ணமானது அப்படின்னு பாஷ்யம் பண்றாரு ககத்து எப்படி பூர்ணமாக நானாவிதமான பேதங்களுடையதான இதை பூர்ணமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் காரண வஸ்து எப்பொழுது பூர்ணமோ அப்ப காரிய வஸ்துவும் பூர்ணம்தான் என்பதற்காக சொல் காரிய வஸ்துவும் பூர்ணம் அப்படின்னு எப்படி பார்க்கறது ககத்துல எல்லாம் தெரிகிறது செடி கொடி பசு பட்சிகள் எல்லாம் தெரிகிறது இதை பிரம்மம்னு எப்படி பார்க்கிறது அப்ப எப்போ இது செடி கொடின்னு அது அபூர்ணமாதானே இருக்கு நெட்லிங்க மரம் நெட்லிங்க மரம் தானே மாமரம்மரம் தான மாமரம் மனமும் ஒன்னா போகாதான் போது ஜெகத்தை ஜெகத்த மர ஜத்தை மறந்து பாரு பூரணத்தில இருந்து பூரணம் தான் ஆகசமா சொல்றது ஜகத்து ஜகத்து வந்து பிரம்மமயமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றா பார்க்காதே கழுதி இருக்கிறதும் பிரம்ம வஸ்து தான் தத்தவது அந்நிய வஸ்து இல்லை ஏனால் ஏன் பண்ண முடியா விபாகம் பண்ணிவிட்டாலேயே அப்போ அந்த விபாகம் பண்ணப்பட்ட இடம் ஒரு கோடா அந்த கோடம் பரிச்சேதம் விழுந்துடும் அப்போ பிரம்ம இல்லையா பிரம்மத்தை அபரிச்சேதம் கொஞ்சமோடு அதனாலே மமைவாம்சோ ஜீவலோகான்னு பிரம்மத்தினுடைய அம்சம் ஜீவன் தான் கொஞ்சமோட சமுதிரத்திலேருந்து தண்ணி கொண்டு வர மாதிரி எடுத்து வந்தாச்சுன்னா அர்த்தம் ஆச்சரியம் ஏதாந்த பூரணிய பூரணமாதே அப்படின்னு சொன்ன அதுல இருந்து எடுத்தது அப்படின்னு என்ன சொல்லித்தோ அதுவே போய் எடுத்தது அப்படிங்கறதே முக்கியம் இல்ல எடுத்துட்டாள் அது டல்லாயிடம் ஏனால் அபரிச்சயத்யம் அது எந்த வகையிலும் அபரிச்சயத்யம் அப்படிங்கும்போது ஜகத்துன்னு சொன்னால் பிரம்மத்திலேருந்து எடுத்தது இல்லடா ஜகத்து ஜகத்தே பிரம்ம்தான் ால மேகநானனால பூர்ணம் பதத்தை கொண்டு பிரம்மம்னு சொல்ல வந்த உபனிஷத்து பதத்தாலே அந்த பிரம்மத்தனுடைய பெருமையை சொல்றது ஓம்ஷா பாடம் நம் மந்திரபாதம் ஆரம்யம் அழகா நமக்கு பிரிச்சு காட்டுலா இதனுடைய புரியும் பொதுவாக நம்ம இதை பார்க்கும் பொழுது ஈசா வாசியம் சேர்த்து பார் சாமானிய பார்க்காதவங்க அர்த்தம் சொல்லுவாள் சருவலோகமும் ஈசனுக்கு வாசஸ்தானம் அந்தரியாமியாக பரமாத்மா வியாபிச்சிருக்கிறதுனாலே தேவான் உப்ராவிசது அதன் உசியா என்று வீடு கட்டி விட்டு தங்கப்பிரவேசம் பண்றது மாதிரி பரமாத்மா உலகத்தை படைச்சு விட்டு அதுல பிரவேசிச்சார் உபனிஷத்து சொல்றதுனால அவருக்கு ஆவாசியா வீடு அர்த்தம் இல்லையா ஆவாசியமாக அவர் வாசம் பண்ணத்தக்கதாக நீ தியானம் பண்ணு அப்படின்னு உபனிஷத்து சொல்றது அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக துவனிக்கும் ஆசியம் எப்படி இருக்குன்னா வாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு பிரிச்சு பாஷி ஈசா அப்படின்னா திருத்தியா விபக்தி அப்படின்னு திருத்தியா விபக்தி ஈஸ்வரனாலேரனாலே வாசியம் வச ஆட்சாதனே அப்படிங்கறதுனால வாஸ்யம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனாலே ஜகத்தை மூடிவிடுது ஜத்தை மூடி பார்க்கணும் ஜெகத்தை மூடுறதுன்னா எப்படி ஜகத்து உனக்கு தெரியக்கூடாது ஈஸ்வரன் தான் தெரியாது ஜகத்து உனக்கு தெரியக்கூடாது ஜகத்து தெரிஞ்சதானா ஜெகத்து ஈஸ்வரனை மூடி தான் தெரியுதான் சண்டாளனை பார்த்து ஈஸ்வரன் தான் தெரிஞ்சார் ஸ்ரீதரஐயா வாழ்க்கை சண்டாளன் தெரியலேன்னா அதுதான் ஈசாவாசி அதுதான் ஈசாவாசி ஜத்து தெரிய ஜத்தியகது ஜீன உலகம் ஜகத்தியாம் இந்த உலகில் எக்கின்ற ஜெகது எந்தெந்த ஜங்கம வஸ்து உலகத்துல இருக்கோ நாய் போறதோ கழுத போறதோ எது எது மனிதன் அது எல்லாம் ஜங்கம வஸ்து நடமாடுறதுனால ஏன் நடமாடுறதுன்னா இருக்க அதனால நடமாடுறது ஜங்கம வஸ்துவ பிரதானமாக சொல்றதில்ல என்று அன்வைச்சு அப்போ ஜங்கமா ஜங்கமம் சதுவம் ஜெகன் நாராயணாத் பதம் அப்படின்னு யாச பகவான் சொல்றார் எந்த வஸ்து ஸ்தாவர ஜங்கமம் தாவர ஜங்கம சராசரம் தாவரமெல்லாம் அச்சம் ஜங்கமெல்லாம் சரம் ஆக சதாச்சதமாக என்னென்ன வஸ்து லோகத்துல இருக்கோ இது எல்லாம் ஈசா வாசி ஈஸ்வரனால மூடிவிடணும் அப்ப என்ன தெரியணும் அப்படின்னா தான் தெரியணும் ஜகத்தியாம் ஜெகத்யேன புஞ்சி கத்தியஸ் இந்த தியாகமே போகம் புஞ்சி அப்படிங்கறது இந்த தியாகமே உனக்கு போகம் அப்படின்னு கேட்டாள் பிரம்மானுபவ் அதுவாய் எடுத்து சாப்பிடும்பொழுது நான் பிரம்மம்னு பார்த்துட்டியானால் பிரம்மரசத்தை தான் நீ அனுபவிப்பிரம்மரசத்தை நீ அனுபவிக்கிறவனுக்கு அப்புறம் விஷய ரசம் தேவையில்லை அப்படிங்கறதுனாலேயே மாகிருதா கத்தியும் இவன் சொத்தை சாப்பிட்டா நிற இந்த வேத புத்தி எல்லாம் விஷயத்தை பார்க்கறதுனால இந்த விஷயத்துக்கு மா கிருதா விஷயத்துக்கு ஆசைப்படுத்தி உன்னையே நீ தாழ்த்திக்காது மா கிருதகான்னா உன்ன நீ தாழ்த்திக்காதே உன்னையே தாழ்த்திக்காதேனால் அந்த அது ரசமா இருக்கும் இது ரசமா இருக்கும் இது ரசமா இருக்கும் அது ரசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரசனீயமான வஸ்து அப்படின்னு நினைச்சேன் பார்க்கறா வரையனும் கோட்டி ஜென்மம் ஆனாலும் நீ உன்ன நீயே தாழ்த்திக்கம்மரசம் அந்த பிரம்மரசத்தை நீ தெரிஞ்சு நுட்டியானால் தேன அதனால இத தள்ளிவிடலாம் எவ்வளவு மாயா பிரபாவத்தால தோன்றியதான விஷயங்களை தள்ள முடியாது என்று பாகவத அனுபவிக்க ஆரம்பிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னா அப்போதான் இந்த விஷய சுகங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ரச மறைச்சு திருவார திருமூலமும் ஒரு அழகா ஒரு அவளுடைய பாடல் எடுக்கலாம் திரு மந்திரம்னே பெயர் நம்ம எப்படி உபனிஷத்து மந்திரம்னு சொல்றோமோ அது அவருடைய பாடலுக்கெல்லாம் திருமந்திரம் அதுல அவர் சொல்றார் மரத்தை மறைத்தது மாமத வேழம் அப்படின்னு ஒரு பாடல் மரத்தை மறைத்தது மாமத வேளம் அவருடைய அனுபவத்துல அவர் சொல்றார் நமக்கு பொருத்தமா இருக்கும் ஏதாவது வரும்பது மரம் ஒரு மொட்ட மரம் வெட்டின பிறகு நிற்கிறது ஆற்று பெரிய யானடா இருக்கடா தனியா யானை நிற்காதே பக்கத்தில் பாக நீ இல்லையே வழியா போக வேண்டாம் அப்படின்னு யானைங்கிற புத்தியோட பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க அந்த மொட்டை மரமே யானையா காட்சி இவனுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்க கடைசியில ஜீ வெட்டி கொண்டு வர யானை மரம் தான் அப்படின்னு நினைக்கிறான் மரத்தை மறைத்தது மாமத வேளம் மாமத வேளம்ங்கிறது அவனுடைய கல்பனை கல்பனையில தோன்றின அந்த வேழம் வேளம்னா யானை அந்த யானை தத்வதகா இருக்க கூடிய மரத்தை மறைச்சு கொடுத்து இல்லையா அது போல கல்பனையில தோன்றிய இந்த உலகம் தத்வதகா இருக்கிற பிரம்மத்தை மறைக்கிறது அநியாயம் இந்த கல்பனையை யாரு இவனுக்கு உண்டாக்கினா தானே உண்டாக்கிட்டு யானை இருக்க போகாது தானே உண்டாக்கியது யானை யானைங்கிற திருஷ்டியோட பார்த்து பயன்பெண்டு கடைசியில ஒரு வெளிச்சம் வந்ததும் ஞானம் இல்ல பூனை இல்ல மறந்தாயிரு அப்படிங்கறது போல ஞானோதயம் ஏற்பட்ட பிறகு இவ்வளவு கற்பனைகளும் நீங்கி அப்போஸ்வரூபம் ஒண்ணுதா அப்படின்னு தெளிகிறதுனாலே வாசியமிதம் சர்வம் ஞானத்தினாலேஸ்வரூபமான பாவனையாலேயே ஜெகத்தை நீ மூடிவிடும் ஜெகத்தை மறந்துடும் அப்படின்னு நில எனக்கு ஆசையா என்ன யா சன்னியாசிக்கு வழி சொன்ன உலகத்துல வாழத்துக்கு வழி சொல்லு அப்படின்னா அடுத்த மந்திரம் சொல்றது குருவன் சமா அடுத்த சொல்ற கு கருமாணினார் யாவீவம் அக்ஹோத்திரம் ஜோகோதி அப்படின்னு சொல்லது போல இங்க இந்த வாக்கியம் அப்படின்னு விசாரணை பண்றார் அதனால கருமாவை பண்ண வேண்டி உலகத்துல வாழணும் கர்மாவை பண்ணி இருக்கிறதுனால உலகத்துல வாழ்ந்துதான் அகணம் யாவஜீவம் கர்மாவை பண்ணி வேண்டி உலகத்துல வாயணம் கர்மாவ பண்ணிட்டு உலகத்துல வாயணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரே அட்டி அடிச்சார் பகவத் பாதாச்சாரியார் ஏனால் உலகத்துல வாழணுமானா கர்மாவசியம் உலகத்துல வாழணுமானா கர்மாவச்சியம் எதிரொலி என்னனா கர்மாவை செய்யணுங்கிறதுக்காக உலகத்துல வாழணும் கர்மாவை செய்யணுங்கிறதுக்காகவே உலகத்துல வாயனம் கர்மாவை செய்யணும் கர்மவாதிகள் கர்மவாதிகளுக்கு கர்மாவில அவ்வளவு ஆக்ரகம் இந்த ஆகிரகத்தினாலே கர்மாவை செய்து கொண்டு உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லும்போது ஆடிசார் உலகத்துல வாழணும் தான் தான் கர்மாவை செய்யணும் உலகத்துல வாழணுங்கிற ஆசை இல்லையானால் எல்லா கர்மாவையும் விட்டு உலகத்துல வாழணுங்கிற அதே ஆடிசார் அதுக்கு என்ன பிரமாணம்னா சீக்கி ஒரு சின்ன வாக்கியம் இந்த வாக்கியம் தானே பிரமாணபூதமாய் எடுத்து எப்பொழுதும் இச்சைங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும் விதிலிங்கம் யாருக்கு உலகால் ஜீவிக்கணுங்கிற ஆசையா இருந்தால் கர்மாவச்சை அதிகார ஊச எண்ண இருக்க உனக்கு சன்னியாசம் கொடுக்கவே கொடுக்க கூடாது கொடுக்கவே கொடுக்க கூடாது சதகம் சமஹா வாழணுங்கிற ஆசை இருக்கிறவளும் நிறைய சம்பாதி சம்பாதிக்கிறதுக்காக ஓடு மார்பி ஸ்டோன் போடணும் நல்ல மடம் கட்டணும் நல்ல ஜருக போட்ட காஷாயமா கட்டிக்கணும் ஆத்திரி நல்ல பலகாரமா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துட ஏன்னா சன்னியாசாசிரமத்தை ஏன் கெடுக்கிற கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துடா அதனால உபனிஷத்து அதான் தெளிவா பேசத்துல சந்தேகம் கிடையாது போற பாதையில் தான் நம்முடைய திமிர் நாள சந்தேகம் சந்தேகம் கிடையாது நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கர்மாவை சோம்பேறியா இருக்காது உழைச்சு விட்டு நீ சாப்பிடாது நீ ரி கூட சின்ன வேலை செய்ய சின்ன வேலை செய்ய ஆத்துல ஸ்கூலுக்கு போற குழந்த அதுக்கு பூத் தொடச்சி போட ஓட்டு சாப்பிட்டேன் லைஃப் உட்காந்துருக்காத ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி ஆச்சு வீட்டுல ஏன் நான் எனக்கு விட முடியாது எல்லாத்தையும் விட்டு நான் சன்னியாசியா போக முடியாது ஏன் நல்ல கட்டி இருக்க எல்லாத்தையும் அதுதான் உனக்கு கரீ ஆனா சோம்பேரியா இருக்காது யே அப்போ தான் கூடாது கடமை அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா ந கர்மலிப்பியதே நரே அவன் கர்ம பந்தப்படவான் இதனால நமக்கு என்ன லாபம் இதனால நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன சுகம் உனக்கு உனக்கு உழைச்சி நான் என்ன கண்டேன் உங்களுக்கு உழைச்சி நான் என்ன கண்டேன் நான் குடும்ப வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லை ஏனால் நிறைய உழைக்கிறேன்டி எனக்கு டயத்துக்கு காபி குடு காபி குடுக்காத ஏனா இன்னைக்கு உனக்கு தாலி கட்டி விட்டேனோ அப்போ நான் உழைக்கத்தான் உழைப்பே நீ வேண்டாம்னு கூட அவன் என்ன சொல்றான்னா நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் நீ சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு தாம்பத்தியத்தை உலகத்துல பாக்கிறோம் இன்னைக்கும் பாக்குறோம் இதுக்கு வந்து சுயநலம் உனக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகம் கண்டேங்கும் பொழுதே சுயநலம் வருயநலம் இருக்கும் அவ சம்சாரத்தில கரையேறவே முடியாது வாழ்க்கப்பட்டதே சுகத்தை உத்தேசிச்சேன் சுகத்தை உத்தேசிச்சு வாழ்க்கப்படக்கூடாது வாழ்க்கப்பட்ட சுகம் இல்லைங்கிற ஏமாற்றம் வர சுகத்தில நினைச்சு இல்ல பெருகு என்னால் தருமபத்தை நீந்தானே சொல்ற தருமத்த உத்தேச தர்மத்தை உதேசிச்சுங்க பொழுதோ நாம் செய்யக்கூடிய தர்மத்தினாலே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆயிட்டேனால் நீ கடமைன்னு கடமைக்குதான் தர்மம்னு பெயரு தர்மத்துக்குதான் கடமைன்னு பெயரு இதெல்லாம் கிரகஸ்தாசிரம விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கி பேசிவிட்டேன் கிரகஸ்தாசிரம விஷயமா இருக்கிறதுனால இது கிரகஸ்தனுக்கு சொன்னதாகிய ஒரு விஷயம் ஏன் இதை சொல்லணும்னா இது சொன்னாசிய நில அனுஷ்டீழ்படியிலே இருந்து கர்மயோகத்தை அந்த கர்மாக்கணனை பண்ணினியானால் இதனால சித்தசுத்தி வந்துட்டு தானால் அப்ப நிர்மலமாக இப்ப சொல்ற ஆத்ம வித்தியை அவன் மனசுல அனுபவத்துல வந்துடும் அதனால அவன் விஷயமாக பேசிட்டு மந்திரத்தினால முதல்லும் தியாகம் பண்ண கூடிய சந்யாசத்தையும் ஞானத்தையும் சொல்லி லட்சியம் சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு அவசரப்படாதம் வர வரையிலும் கருமாக்களை பண்ணி கொண்டு கருமாக்களையும் ஈஸ்வரனுடைய ஆக்கிய அதனால செய்கிறேன் அப்படின்னு நீ பண்ணிட்டு வந்த ஆனால் அதனால நீ பற்றப்பட மாட்டாய் அப்படிங்கிறது பக்கம் பக்கமாக நாம் பீதையில படிச்சத ரெண்டே வரியில நமக்கு அத சுருக்கமாக தேடி கிளையோ அவன் ஆத்மஹனோ ஜனாக என்று சொல்றான் அவன் தன்னைத்தானே வதம் ஆத்மேத் ஆத்மூர் ஆத்மன ஆத்மா தற்கொலைங்கிறது எது நான் தனியா இல்ல எது தற்கொலை எவன் ஞானத்தை சம்பாதிச்சுக்காம அப்படியே அஜ்யான் இருந்து செத்து அதுதான் நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிடுவேன் என்ன பண்ணுவியோ நான் என்ன பண்ணுவேனோ நான் செத்து போயிடுவேன் செத்து செத்து போயிட்டா ஏ அப்படின்னா உடம்பையே நானும் நினைச்சது ஆரிதாபம் உடம்பையே நானும் நினைச்சது யாருக்கு ஆத்மாதான் தான் நன் தோணி எடுத்தோ தலையை வெட்டினாக நோக்கான் ஏனா தலைதானே வெட்ட என்ன வெட்ட போறதில்லையே ஜடபர்தர் அந்த நிலை வரலேனா அவன் தன்னை தானே கெடுத்துண்டவன் ஞானம் இல்லாதவன் அசுரியா நாமேன தமசா விரதி அடுத்த அே ஆத்னோ ஆத்மகத்தி பண்ணிக்கிறே எ ஜனங்கள் ஆத்த்தஷம் சாத்தான் தற்கொலை பண்ணிட்டான்னோ தூக்கமாட்டேன் அர்த்தம் இல்ல எவன ஆத்ம தியானத்தை சம்பாதிச்சுக்களையோ அவன ஆத்மக்தி பண்ணிக்கிறவன் ஏ அப்படின்னா பாகதத்திர சொல்ற அவசுனாக பிரிச்சு பாஷியம் வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னா போகத்தி பண்றவனுக்கு தான் கிருஷ்ணகை பிடிக்காது வேண்டும் அப்புறம் பிரிச்சு அபசுக் அபசுக் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் எவன அபசுக ஆத்மஸ்வரூபத்தை ஹத்தி பண்ணிக்கிறானோ அவனுக்கு கிருஷ்ணகை வியாக்கியானி பண்ணிக்கிறவனுக்கு கிருஷ்ணகிரம் என்ன கிருஷ்ணகை பிடிக்காதவன் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறான் தன்னை தானே கெடுத்துக்கிறான் தன்னை தானே அழிச்சுக்கிறான் என்றார் ஏன்னா கிருஷ்ணனே பரமாத்மாவா இருக்கிறதுனால இந்த பரமாத்ம ஞானத்தை எவனை சம்பாதிச்சுக்கலையோ அந்த சம்பாதிச்சிருக்காதவன் அனித்தியமான தேகாபிமானியா தானே இருக்கான் தேகாபிமானியா இருக்கிற வரையில நான் பிறந்தேன் உடனே நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன் அப்படிங்கிற நாள் தான் கொண்டாடலாம் செத்த நாள் புள்ளதான் கொண்டாடுவான் எத்தனை நாள் கொண்டாடுறேன் ஒருத்தரம் புள்ள புரியும் சாத்தான் அவன் செய்வான் நாம் பிறந்த நாள் வேணா கொண்டாடலாம் எதுனாடா பிறந்தநாளாவது செத்த நாள் ஆகும் நான் பொறக்கமும் இல்ல பிரத்யேகாத்மஸ்வரூபம் தெரிஞ்சது அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய சம்பாதிச்சு அசுரலோகம் என்று வேதம் சொல்ல அசூரியம் அப்படின்னு தெரியா அப்பா அப்படின்னு பாஷ்யா அப்படிங்கறது நரகம் இல்ல தேவலோகமே தாங்க ஏன் தேவலோகமே நான் ஆத்மத்யானம்